ஒரு மனிதர் இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது என கேட்டார் அதற்கு நபிசுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதுமாகும்